தமிழீழ மக்களே வணக்கம் கடற்கரும்புலிகள் பாகம் இரண்டு கந்த பாடல் ஒலிப்பதிவு நாளாவை உங்களுக்கு கையளிப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைகின்றோம் எமது தாயக மண்ணுக்கு நிகராக எமது தாயக கடலும் தாயக வாரமும் எமக்கே உரிய உயிர்கள் எம் மண்ணை பூமி தன் எல்லை என்று முழுவதும் கடலான பெருமைக்குரியவள் இந்த கடல் மடியேறியே நேற்று வரை எதிரி தன் கடற்படையை மேயவிட்டு எமது போரையும் போருக்குரிய ஆதார சுருதியான போக்குவரத்தையும் தடுத்து நிறுத்தி எம் தாயக விடுதலை போருக்கு தடையாக நின்றான் தலைவரின் தூர நோக்கும் துணிவும் கடற்புலிகள் என்ற படையணியை உருவாக்கியது அன்றிலிருந்து நீலக்கடல் எதிரியுடனான பொழுதுகளமாகி தமிழ் இழப்போர் புதிய வியாபகம் கண்டது தமிழனுக்கு நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்பே பெரும் கடற்படை ஒன்றை வைத்திருந்த வரலாறோம்பு இன்று மீண்டும் பிரபாகரன் என்ற எமது பெருந்தலைவன் காலத்தில் புலிக் கொடியாடும் தமிழரின் கப்பல்கள் நீலக்கடலேறி நீந்தி வருகின்றன கடலிலே காவியம் படைப்போம் என்ற தாரக மந்திரத்துடன் கடற்புலிகள் எழுந்தபோது உலகம் புலிகளின் வீரத்தை அறிந்து கொண்டது கடற்கரும் புலிகள் தமிழ் இழப்போரின் பெரும் சக்திகளில் ஒன்றாகின இவர்களின் நீகமும் வீரமும் விடுதலைக்கான அர்ப்பணிப்பும் கடற்புலிகளுக்கு புதிய வலுவை கொடுத்தது வெடிமருந்தேற்றிய படகுடன் விரைந்து பகைவனின் பாரிய கடற்கலங்களுடன் மோதி தம்மை முற்றாக கடலின் காற்றோடும் மலையோடும் கரைக்கும் ஈகம் இருக்கின்றதே இது வீடுகிணையற்ற தற்கொடையின் உச்சம் முன்னர் கடற்கரும்புலிகள் என்ற பாடல் பதிவு வழங்கிய நாங்கள் இன்று கடற்கரும்புலிகள் பாகம் இரண்டை வழங்குகின்றோம் இந்த பாடல் ஒலிப்பதிவு நாடாவை உருவாக்கி கடற்கரும் புலிகளின் வடிவத்தை பாடலாக வடிவமைத்து வழங்கும் விடுதலை புலிகள் கலை பண்பாட்டு கழகத்தினருக்கு எமது நன்றிகள் இந்த பாடல்களை இசையாகமாக கருதி வரிவடிகளுக்கு இசை வடிவம் வழங்கிய தமிழ் இள இசைக்குழுவினருக்கும் அவரோடு இடைந்த அணிசை கலைஞர்களுக்கும் பாடகர்களுக்கும் எமது அன்பொழுகிய நன்றிகள் எமது தாய்கும் விடியும் கடற்கரும் புலிகளின் தாக்குதல் போரும் வெடியதர்வும் தொடரும் எனவே கடற்கரும்புலிகளின் பாடல்கள் வருகையும் தொடரும் மீண்டும் சந்திப்போம் புலிகளின் தாகம் தமிழ் ஈழத்தாயகம் அன்புடன் கடலிலே காவியம் படைக்கும் விடுதலை புலிகளின் கடற்புலிகள்